105 என்பது உங்களில் ஒருவருக்கு அவரது செருப்பு வாரையும் விட மிக நெருக்கமாக உள்ளது நரகமும் அதுபோன்றுதான் என்று நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு நான்கு எட்டு